லெனினும் புரட்சிகர கட்சியும் அன்வர் உசேன் ஜனவரி இருபத்தி ஒன்று லெனின் நினைவு தினம் அவர் மறைந்து தொன்னூற்றி ஆண்டுகள் கடந்துவிட்டன சமூக மாற்றத்திற்கான சோசியலிச புரட்சியை சாத்தியமாக்க வேண்டுமெனில் கம்யூனிஸ்ட் கட்சி அவசியம் என்பது அத்தகைய கட்சி அந்தந்த சமூகத்துக்கு பொருத்தமான சித்தாந்த கோட்பாடுகளையும் ஸ்தாபன கோட்பாடுகளையும் கொண்டிருக்க வேண்டும் எனும் ஆழமான புரிதலையும் உருவாக்கிய மாபெரும் அமைப்பாளர் லெனின் அவர்கள் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான தனது போராட்டத்தில் பாட்டாளி வர்க்கத்திற்கு ஸ்தாபனம் என்னும் ஆயுதம் தவிர வேறு எதுவும் இல்லை என லெனின் மிக தெளிவாக கூறினார் மார்க்சிய கோட்பாடுகளின் அடிப்படையில் உருவான சித்தாந்த ஒற்றுமை ஸ்தாபன ஒற்றுமையின் வழியாக மேலும் உறுதிப்படுத்துவதன் மூலம்தான் தொழிலாளி வர்க்கம் வெள்ளற்கரிய சக்தியாக பரிணமிக்க முடியும் எனவும் லெனின் வலுவாக பயிற்றுவித்தார் சோசலிச புரட்சிக்காக போராடும் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சித்தாந்த ஒற்றுமையும் அந்த சித்தாந்தத்தை செயல்படுத்துவதற்கு இசைந்த அமைப்பு கோட்பாடுகளும் தவிர்க்க முடியாத ஒன்று என்பது லெனின் உருவாக்கிய மிக முக்கியமான பாடமாகும் கட்சி இல்லாமல் புரட்சி இல்லை மார்க்சும் ஏங்கல்சும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேவையினை குறித்து எதுவும் சொல்லவில்லை என்றும் அப்படிப்பட்ட சர்வாதிகார அமைப்பை உருவாக்கியது லெனின் தான் எனவும் சில மேற்கத்திய ஆய்வாளர்கள் சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் இது உண்மைக்கு முற்றிலும் மாறானது தொழிலாளர்கள் தங்களை ஒரு வர்க்கமாகவும் அதன் மூலம் ஓர் அரசியல் கட்சியாகவும் உருவாக்கிக் கொள்வதை கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலேயே குறிப்பிடும் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் முதலாளித்துவ மேலாதிக்கத்தை வீழ்த்துதல் பாட்டாளி வர்க்கம் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுத்தல் ஆகியவை இரண்டையும் கம்யூனிஸ்டுகளின் கடமைகளாக வகுத்துள்ளார் முதலகிலம் எனப்படும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஏங்கல்ஸ் கீழ்கண்டவாறு அறிவுறுத்தினார் அனைத்து இடங்களிலும் அனுபவம் நமக்கு எடுத்து காட்டுவது என்னவெனில் தொழிலாளர்களை பழைய கட்சிகளின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் சிறந்த வழி சுயேட்சையான பாட்டாளி வர்க்க உருவாக்குவதுதான் இந்த கட்சிக்கு தனது சொந்த கொள்கைகள் இருக்க வேண்டும் அந்த கொள்கைகள் ஏனைய கட்சிகளின் கொள்கையிலிருந்து வேறுபட்டிருக்க வேண்டும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஸ்பானிய பிரிவுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஏங்கல்ஸ் எழுதிய கடிதம் எனவே கம்யூனிஸ்ட் கட்சி கட்டமைப்பு கோட்பாடுகள் ஆகியவை எல்லாம் சர்வாதிகார விருப்பத்துடன் லெனின் உருவாக்கியவை என்பது மிகப்பெரிய அவதூறு என்பது மிகையல்ல உண்மையில் லெனின் வழிகாட்டிய கம்யூனிஸ்ட் கட்சிகளில்தான் கட்சிக்குள் மிக உயர்ந்த செழுமையான ஜனநாயகம் உள்ளது மார்க்சும் ஏங்கல்சும் சுயேட்சையான கட்சியை உருவாக்குவதன் அவசியத்தை வலியுறுத்தினாலும் அதன் கட்டமைப்பையும் அதன் பல்வேறு உட்கூறுகளையும் வடிவமைத்த சிற்பி லெனின் ஆவார் புரட்சிகர சித்தாந்தத்தை அடிப்படை கொண்ட ஒரு புரட்சிகர அமைப்பு இல்லாமல் சமூக மாற்ற புரட்சி சாத்தியமில்லை என்பதை லெனின் தொடர்ந்து வலியுறுத்தினார் ரஷ்ய சோவியத் புரட்சியின் மூலம் அதனை நிரூபித்தும் காட்டினார் பின்னர் நடந்த சீன புரட்சியிலிருந்து வியட்நாம் புரட்சி வரை அனைத்தும் கம்யூனிஸ்ட் கட்சிகளால் தான் சாத்தியமாக்கப்பட்டன இன்று சில இடதுசாரி சக்திகள் இந்தியாவிலும் வெளி தேசங்களிலும் சமூக மாற்றத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சி தேவையில்லை எனவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காலாவதியாகிவிட்டன எனவும் கூறுகின்றனர் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல் எந்தவொரு சமூக முன்னேற்றத்தையும் வலுவான தொடர்ச்சியாக செயல்படுத்துவது சாத்தியமில்லை என்பதுதான் அனுபவங்களில் அறிய முடிவது பிரிட்டனில் தொழிலாளர் கட்சியில் ஜெர்மி கோபின் அனுபவமும் அமெரிக்க ஜனநாயக கட்சியில் பெர்னி சான்ட்ரஸ் அனுபவமும் பழைய கட்சிகளை ஒரு எல்லைக்கு மேல் முற்போக்கு பாதையில் செலுத்த இயலாது என்பதை நிரூபிக்கின்றன கிரேக்கத்தில் மிகவும் நம்பிக்கையோடு உருவான இடதுசாரிகளின் சிர்சியா கட்சி இன்று அடையாளம் தெரியாமல் மறைந்து போனது வேதனையான உதாரணம் இதே நிலைதான் ஸ்பெயினில் பொடோமஸ் எனும் இடதுசாரி அமைப்புக்கும் உள்ளது இந்த பட்டியலில் சேர்க்க வேண்டிய இன்னொரு இயக்கம் இயற்கை சூழலை பாதுகாக்க உருவான கிரீன்ஸ் பார்ட்டி எனப்படும் பசுமை கட்சிகளாகும் மேற்கண்ட இந்த இயக்கங்கள் இடதுசாரிகள் தான் என்றாலும் தொழிலாளி வர்க்கத்தின் முன்னணிப்படையான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கும் அறிவியல் பூர்வமான சமூக கோட்பாடுகளும் வர்க்க அணுகுமுறைகளும் இல்லாததால் நாளடைவில் அவை பின்னடைவை சந்தித்துள்ளன இந்தியாவிலும் சிலர் தங்களை புதிய இடதுசாரிகள் என அழைத்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காலாவதியான பழைய இடதுசாரிகள் எனவும் அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை எனவும் உளறுகின்றனர் அவர்களுக்கு மேற்சொன்ன உதாரணங்கள் உதவும் யார் கட்சி உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற இரண்டாவது ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் அன்று ரஷ்ய அன்று ரஷ்ய சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சி போல்ஸ்விக் பிரிவினரான லெனின் ஆதரவாளர்களுக்கும் மின்ஸ்விக் பிரிவினருக்கும் கடும் கருத்து மோதல் உருவான முக்கிய அம்சம் கட்சி உறுப்பினர் ஆவதற்கு யாருக்கு தகுதி உள்ளது என்ற கேள்விதான் பிரிவினருக்கும் கடும் கருத்து மோதல் உருவான முக்கிய அம்சம் கட்சி உறுப்பினர் ஆவதற்கு யாருக்கு தகுதி உள்ளது என்ற கேள்விதான் ஒருவர் கட்சி திட்டத்தை ஏற்றுக்கொண்டாலே போதுமானது அவர் கட்சி உறுப்பினர் ஆகிவிடலாம் என மின்ஸ்விக் பிரிவின் தலைவரான மார்டோவ் வாதிட்டார் ஒருபடி மேலே போய் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் எவர் ஒருவரும் கட்சி உறுப்பினராக ஆவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் எனவும் மார்டோவ் கூறினார் இந்த கருத்தை லெனின் மிக கடுமையாக நிராகரித்தார் ஒருவர் கட்சி உறுப்பினர் ஆவதற்கு கீழ்கண்ட தகுதிகள் இருக்க வேண்டும் என வாதிட்டார் கட்சி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கட்சி அமைப்பு ஏதாவது ஒன்றில் இணைந்து பணியாற்ற வேண்டும் கட்சி கட்டுப்பாடுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசு இதை அரசு இயந்திரத்தை எதிர்த்து போராடும் ஒரு அமைப்பின் உறுப்பினர்கள் ஊசலாட்டம் இல்லாதவர்களாகவும் வர்க்க உணர்வு பெற்றவர்களாகவும் தொழிலாளி வர்க்கத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் தொழிலாளி வர்க்கத்தின் மிகவும் உன்னதமான வர்க்க உணர்வு படைத்த போராளிகள் தான் கட்சியில் உறுப்பினராக வேண்டும் தொழிலாளி வர்க்கத்தின் முன்னணி படைதான் கட்சியாக உள்ளது வர்க்கம் முழுவதுமே கட்சி அல்ல என்றார் கம்யூனிஸ்ட் கட்சி தரமானதாக செயல்படுவதற்கு அதன் உறுப்பினர்களின் தரம் உயர்ந்திருக்க வேண்டியது மிக அவசியம் கட்சி உறுப்பினர்களின் தரத்தை உயர்த்துவதன் அவசியத்தை மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது கட்சி உறுப்பினர்கள் தரம் குறித்து இரண்டாயிரத்தி கொல்கத்தா பீணம் கீழ்கண்ட சில முக்கிய அம்சங்களை முன்வைக்கிறது கட்சி உறுப்பினர்கள் முதலில் துணைக்குழு உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டாலும் பெரும்பாலான துணைக்குழுக்கள் செயல்படுவது அவற்றை செயல்படுத்துவதற்கான முனைப்புகளும் குறைவாக உள்ளன துணைக்குழு உறுப்பினர்கள் பரிச்சார்த்த உறுப்பினர்களாக உயர்வு பெறும் பொழுது தேவையான தகுதிகள் பெற்றனரா என்பது பல சமயங்களில் ஆய்வு செய்யப்படுவது இல்லை உறுதியற்ற முறையில் கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவதாலும் அவர்களுக்கு முறையான அரசியல் பயிற்சியும் கட்சி அமைப்பு பற்றிய புரிதல் போதிக்கப்படாததாலும் அவர்களின் அரசியல் உணர்வு கீழ்மட்டத்தில் உள்ளது கட்சி உறுப்பினர்களின் கணிசமான பிரிவினர் கிளை கூட்டங்களில் அரசியல் வகுப்புகளில் கட்சி இயக்கங்களில் பங்கேற்பது இல்லை இந்த குறைகள் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் கட்சி உறுப்பினர்களை சேர்ப்பதில் ஒரு அடிப்படையான மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் வர்க்க வெகுமக்கள் போராட்டங்களில் பங்கேற்பு என்பதுதான் கட்சி உறுப்பினர் சேர்ப்புக்கான அடிப்படை தகுதிகளாக இருக்க வேண்டும் ஐந்து கடமைகளான கிளை கூட்டங்களில் பங்கேற்பு கட்சி வகுப்புகள் மற்றும் போராட்டங்களில் திருப்திகரமான பங்கேற்பு கிளை கூட்டங்களில் பங்கேற்பு கட்சி வகுப்புகள் மற்றும் போராட்டங்களில் திருப்திகரமான பங்கேற்பு ஏதாவது ஒரு வெகுமக்கள் அமைப்பில் செயல்படுவது லெவிதருதல் கட்சி பத்திரிகைகளை படித்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் கட்சி உறுப்பினர் பதிவு புதுப்பிக்கப்பட வேண்டும் இந்திய சமூகத்தை சூறையாடுவதற்காக கைகோர்த்துள்ள வகுப்புவாதிகள் கார்ப்பரேட்டுகள் கூட்டணியை ஒரு சேர எதிர்கொள்ளும் தகுதி படைத்த ஒரே அரசியல் இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கடமையை நிறைவேற்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் தரமும் அதன் உறுப்பினர்களுடைய தரமும் மேலும் உயர்ந்த தளத்திற்கு செல்ல இந்த வரலாற்று கடமையை நிறைவேற்றிட கட்சி உறுப்பினர்களின் தரம் குறித்த நமக்கு வழிகாட்டியாக செயல்படும் இணையற்ற கட்சி அமைப்பாளர் என்ற முறையில் அவர்களின் மகத்தான பங்களிப்பு ஜனநாயக மத்தியத்துவம் எனும் கோட்பாடு ஆகும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அமைப்பு கோட்பாடுகளின் உயிர்நாடி அதுவே ஜனநாயக மத்தியத்துவத்தை புறந்தள்ளிவிட்டு தனது புரட்சிகர நோக்கங்களை கம்யூனிஸ்ட் கட்சி சாத்தியமாக்கிய அனுபவம் இல்லை புரட்சிக்கு பின்னரும் கட்சியின் செயல்பாட்டில் அரசின் செயல்பாட்டில் அல்ல ஜனநாயக மத்தியத்துவம் தொடர்வது அவசியம் முதலாளித்துவவாதிகளால் மிகவும் மூர்க்கத்தனமாக தாக்குதலுக்கு உள்ளாகும் சில முக்கிய கோட்பாடுகளில் ஒன்று ஜனநாயக மத்தியத்துவம் ஆகும் சில சமயங்களில் கட்சி ஊழியர்கள் கூட இந்த கோட்பாடு குறித்து ஊசலாட்டம் அடைகின்றனர் கட்சி பொறுப்புகளுக்கு தேர்தல் மூலம் தேர்வு ஒவ்வொரு கமிட்டியும் தன் கீழ் உள்ள கமிட்டிகளுக்கும் மேல் உள்ள கமிட்டிகளுக்கும் தனது பணி குறித்து தெரிவிப்பது ஒவ்வொரு கமிட்டியும் தன் கீழுள்ள கமிட்டிகளுக்கும் மேலுள்ள கமிட்டிகளுக்கும் தனது பணி குறித்து தெரிவிப்பது கட்சி உறுப்பினர்களின் கருத்துகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிப்பது கூட்டு முடிவு தனிநபர் பொறுப்பு என்ற முறையில் செயல்படுவது ஆகிய முக்கிய அம்சங்களுடன் இணைந்து சிறுபான்மை கருத்து உடையவர்கள் பெரும்பான்மை கருத்துக்கு கட்டுப்படுவது என்பது ஜனநாயக மத்தியத்துவம் முக்கிய உட்கூறுகளாகும் இதனை நமது கட்சி அமைப்பு சட்டம் தெளிவாக கூறுகிறது ஜனநாயகமும் மத்தியத்துவமும் முரண்பட்ட அம்சங்கள் போல தோன்றினாலும் உண்மையில் அவை ஒன்றுக்கொன்று இயந்தவை ஒரு குறிப்பிட்ட சூழலில் அந்த அம்சம் கூடுதல் அழுத்தம் பெற வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் சரியான அணுகுமுறை தேவைப்படுகிறது லெனின் வழிகாட்டுதலில் கம்யூனிஸ்ட் அகிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பின் கோட்பாடுகள் எனும் மிகச்சிறந்த ஆவணத்தில் ஜனநாயக கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜனநாயக மத்தியத்துவம் என்பது பாட்டாளி வர்க்க ஜனநாயகமும் மத்தியத்துவமும் இரண்டரக் கலந்த பிரிக்க முடியாத ஃபியூஷன் கோட்பாடாக இருக்க வேண்டும் ஒன்றிலிருந்து இன்னொன்றை பிரிக்க முடியாத உண்மையான செழுமைப்படுத்தப்பட்ட புத்தாக்க கலவையாக சிந்தசிஸ் போன்று இருக்க வேண்டும் என முன்வைக்கிறது மத்தியத்துவம் என்பது தலைமையின் கைகளில் அதிகாரங்களை குவித்துக் கொள்வது என பொருள் அல்ல கட்சி உறுப்பினர்கள் மீது தலைமை தனது மூர்க்கத்தரமான அதிகாரத்தை திணிப்பது என்பதும் அல்ல மாறாக கம்யூனிஸ்ட் நடவடிக்கைகளை செயலாக்கத்தை மத்தியத்துவப்படுத்துவது என்று பொருளாகும் எனவும் இந்த ஆவணம் குறிப்பிடுகிறது விவாதங்களில் ஜனநாயகம் அமலாக்கத்தில் மத்தியத்துவம் விவாதங்களில் ஜனநாயகம் அமலாக்கத்தில் மத்தியத்துவம் கருத்துகள் விவாதிக்கப்படும் பொழுது அனைவரும் தமது கருத்துகளை தமது கிளைகள் அல்லது குழுக்களில் விரிவாக பேசும் உச்சபட்ச ஜனநாயகமும் முடிவுகள் எடுக்கப்பட்ட பின்னர் கட்சி ஒரே மனிதனாக நின்று செயல்படுத்தும் மத்தியத்துவமும் இணைந்து இருப்பது ஜனநாயக மத்தியத்துவத்தின் முக்கிய அம்சமாகும் இந்த கோட்பாட்டினை அமலாக்கும் பொழுது பல பிரச்சனைகள் உருவாகின்றன விவாதங்களுக்கு பின்னர் கருத்தொற்றுமை மூலம் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது சால சிறந்தது ஆனால் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் வாக்கெடுப்பில் பெரும்பான்மை கருத்துதான் முடிவாக உருவாகும் இந்த முடிவுதான் சிறுபான்மை கருத்து உடையவர்களையும் கட்டுப்படுத்தும் ஆனால் சிறுபான்மை கருத்துடையவர்கள் முடிவை அமலாக்குவதில் சுணக்கம் காட்டுவதோ அல்லது தமது சிறுபான்மை கருத்துக்களை தமது கிளை அல்லது கமிட்டிக்கு வெளியே முன்வைப்பதோ கட்சியின் ஒற்றுமைக்கு பயன்படாது அது ஜனநாயக மத்தியத்துவத்துக்கு விரோதமான செயலாகும் சமீப காலங்களில் சிலர் தமது மாறுபட்ட கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பதிவிடுவது அவ்வாறு பதிவிடுவது தமது உரிமை வாதிடுகின்றனர் அத்தகையோர் லெனின் கட்சி வாழ்க்கையை உள்வாங்குவது பயன் அமைப்பு ஸ்தாபனம் இல்லாமல் ஒற்றுமை சாத்தியமில்லை சிறுபான்மை கருத்துடையோர் பெரும்பான்மை கருத்துக்கு தலைவணங்காமல் அமைப்பு சாத்தியமில்லை என லெனின் தெளிவாக குறிப்பிடுகிறார் விமர்சிக்கும் சுதந்திரமும் செயல்பாட்டுக்கான ஒற்றுமையும் எனும் சிறு பிரசுரத்தில் லெனின் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் கட்சி மாநாடு நாடாளுமன்ற டூமா தேர்தல்களில் பங்கேற்பது என முடிவு செய்தது தேர்தல்களில் பங்கேற்பது என்பது ஒரு மிக முக்கியமான முடிவார்ந்த செயல் நடவடிக்கை தேர்தல் காலத்தில் தேர்தல்களை புறக்கணிக்க வேண்டும் எனவோ அல்லது பங்கேற்புக்கு எதிராக விமர்சனம் செய்யும் உரிமையோ எந்த கட்சி உறுப்பினருக்கும் கிடையாது ஏனெனில் இது கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை சீர்குலைக்கும் ஆனால் தேர்தல்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக பங்கேற்பு குறித்து விமர்சனம் செய்யும் உரிமை ஒவ்வொரு கட்சி உறுப்பினருக்கும் முழுமையாக உண்டு விமர்சிக்கும் சுதந்திரமும் செயல்பாடுக்கான ஒற்றுமையும் ஜனநாயக மற்றும் மத்தியத்துவம் என்பது என்ன செயல் நடவடிக்கைகளுக்கான முடிவுகள் எடுக்கப்படுவதற்கு முன்பு விமர்சனத்திற்கான முழு சுதந்திரமும் முடிவு எடுக்கப்பட்ட பின்னர் செயல் நடவடிக்கைகள் ஒற்றுமையும் இருக்க வேண்டும் முடிவினை அமலாக்கும் பொழுது அங்கு விமர்சனத்துக்கு இடமில்லை லெனின் முன்மைக்கும் விமர்சன உரிமைக்கும் செயல் நடவடிக்கைகளுக்கும் உள்ள இயக்கவியல் இணைப்பை உள்வாங்குவது மிக அவசியம் இரண்டில் எந்த அம்சத்தை தவறாக பயன்படுத்தினாலும் அது தீங்காகவே முடியும் லெனின் வாழ்வு கற்றுத்தரும் படிப்பினை தனது நியாயமான கருத்து நிராகரிக்கப்பட்டதாக ஒருவர் நினைத்தால் என்ன செய்வது அதற்கும் லெனின் வாழ்வு நமக்கு படிப்பினையைத் தருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிப்ரவரியில் ரஷ்ய தொழிலாளி வர்க்கமும் ஏனைய உழைப்பாளிகளும் முதலாளித்துவ வர்க்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய அரசியல் கட்சிகளும் இணைந்து ஜார் மன்னனுடைய ஆட்சியை தூக்கி எறிந்தனர் ஒரு ஜனநாயக குடியரசை நிறுவுவது என்பது குறிக்கோள் ஆனால் ஆட்சியை கைப்பற்றிய முதலாளித்துவவாதிகள் வழக்கம் உழைப்பாளிகளுக்கு துரோகம் இழைக்க முனைந்தனர் எனவே பிப்ரவரி முதலாளித்துவ ஜனநாயக புரட்சியை சோசலிச புரட்சியாக நீட்டிக்க அவசியம் இருப்பதாக லெனின் கணித்தார் எனவே அதற்காக ஏற்றல் ஆய்வு குறிப்புகள் எனும் ஆவணத்தை உருவாக்கினார் அதனை போல்ஸ்விக் கட்சி முன் ஆனால் கட்சி அதனை ஏற்கவில்லை மிக முக்கியத்துவம் வாய்ந்த பீட்டர்ஸ்பர்க் கமிட்டி பதிமூன்றுக்கு இரண்டு என்ற வாக்கு விகிதத்தில் லெனின் கருத்தை நிராகரித்தது மாஸ்கோ மற்றும் பல கமிட்டிகளும் லெனின் கருத்தை நிராகரித்தன பிராவடா பத்திரிகை லெனின் கருத்தை கண்டித்து கட்டுரை வெளியிட்டது பல முக்கிய தலைவர்களும் லெனின் கருத்தை ஏற்கவில்லை ஆனால் லெனின் ஒற்றுமையாக தனது கருத்தின் நியாயத்தை விளக்கினார் புறச்சூழல்கள் குறித்து எடுத்துரைத்தார் நீண்ட கருத்து பரிமாற்றத்திற்கு பின்னர் போல்ஸ்விக் கட்சி லெனின் கருத்தை பெரும்பான்மை அடிப்படையில் அங்கீகரித்தது அதற்கு இந்த கருத்தை கட்சியின் அனைத்து மட்டங்களிலும் விவாதிப்பதை லெனின் உத்தரவாதப்படுத்தினார் மின்ஸ்விக்குகளும் லெனின் கருத்தை ஏற்க வேண்டிய சூழல் உருவானது எல்லாவற்றிற்கும் மேலாக புரட்சியின் தேவையை பெரும்பான்மையான உழைப்பாளிகளும் அங்கீகரிப்பதையும் லெனின் உத்தரவாதப்படுத்தினார் அதற்கு பின்னர் புரட்சி எழுச்சிக்கு அறைகோல் விடுக்கப்பட்டது தனது கருத்தின் நியாயத்தை பெரும்பான்மையோர் ஏற்கும் வரை பொறுமையாக லெனின் செயல்பட்டார் தான் சரியன நினைக்கும் கருத்தை பெரும்பான்மை நிராகரித்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை லெனின் வாழ்வு நமக்கு கற்றுக் லெனின் கருத்தை எல்லா சமயங்களிலும் போல்ஸ்விக் கட்சி ஏற்றுக்கொண்டதில்லை பல சமயங்களில் அவரது கருத்து நிராகரிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட உதாரணத்தையே எடுத்துக்கொண்டால் ஸ்போல்ஸ்விக் கட்சி புரட்சிக்கு அறைகூபல் விட வேண்டும் என முடிவு செய்த சியானோவ் கமானோவ் எனும் இரு தலைவர்கள் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல அவர்கள் மென்ஸ்விக் பத்திரிகைகளில் பகிரங்கமாக புரட்சி அறைகூபல் தவறு என பேட்டி அளித்தனர் இது லெலினுக்கு கடும் கோபத்தை உருவாக்கியது ஏனெனில் இது புரட்சியை காட்டிக் கொடுக்கும் செயலாகும் எனவே அவர்கள் இருவரையும் கட்சியிலிருந்து வெளியேற்ற மத்திய குழு கோரி ஆனால் கட்சி அந்த இரு தலைவர்களின் கடந்த கால சேவையை கருத்தில் கொண்டு அவர்கள் தவறை உணர்ந்தால் கட்சியில் நீட்டிக்க அனுமதிக்க வேண்டும் என தீர்மானித்தது அதன்படி அவர்கள் தவறை உணர்ந்ததாக பின்னர் கட்சியில் தொடர்ந்து செயல்பட்டனர் சில சமயங்களில் லெனின் கருத்து சிறுபான்மையாக இருந்தது ஆனால் அவர் பெரும்பான்மை முடிவுக்கு கட்டுப்பட்டார் சில சமயங்களில் விட்டுக்கொடுத்தார் சில அடிப்படை முக்கிய பிரச்சனைகளில் இடைவிடாத கட்சிக்குள் போராடினார் தனது கருத்தை கட்சி ஏற்றுக்கொள்ள வைப்பதில் முனைப்பு காட்டினார் அதே சமயத்தில் சிறுபான்மை கருத்து பெரும்பான்மை கருத்துக்கு கட்டுப்படுவது எனும் ஜனநாயக மத்தியத்துவத்தின் முக்கிய அம்சத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்தினார் தனது செயல்பாடுகளில் கடைபிடித்தார் அதே சமயத்தில் ஜனநாயகம் இல்லாமல் மத்தியத்துவம் சாத்தியம் இல்லை என்பதிலும் லெனின் உறுதியாக இருந்தார் முடிவுகள் எடுக்கப்படுவதற்கு முன்பு உச்சபட்ச ஜனநாயக விவாத உரிமை அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் கமிட்டிகளுக்கு இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார் ஜனநாயக மத்தியத்துவம் மாறா நிலை கோட்பாடு அல்ல ஜனநாயக மத்தியத்துவம் அனைத்து சூழல்களிலும் அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியாக பொருந்தும் கோட்பாடு அல்ல ஒரே கட்சியின் நீண்ட பயணத்தில் கூட வெவ்வேறு காலக்கட்டங்களில் வெவ்வேறு அணுகுமுறைகளை உருவாக்க வேண்டிய அவசியம் உருவாகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை போல்ஸ்விக்குகளும் மென்ஸ்விகளும் இணைந்து செயல்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் போல்ஸ்விக் கட்சி சுயேட்சையான அமைப்பாக செயல்பட்டது இரு சூழல்களிலும் ஜனநாயக மத்தியத்துவம் குறித்து ஒரே மாதிரியான அணுகுமுறை லெலின் கொண்டிருக்கவில்லை போல்ஸ்விக் கட்சி உதயமான பின்னர் அமைப்பு கோட்பாடுகள் செழுமைப்படுத்தப்பட்டன ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாடும் அதற்கேற்றவாறு செழுமைப்பட்டது ஒரு கட்சி அடக்குமுறைக்கு உள்ளாகும் பொழுது அங்கு மத்தியத்துவம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது ஏனைய சமயங்களில் ஜனநாயக அம்சம் கூடுதல் அழுத்தம் பெற வேண்டும் எனினும் முடிவுகள் எடுக்கப்படுவதற்கு முன்பு உச்சபட்ச ஜனநாயகமும் அந்த முடிவுகளை அமலாக்குவதில் ஒன்றுபட்ட செயல்பாட்டின் அடிப்படையிலான மத்தியத்துவமும் அனைத்து சூழல்களுக்கும் பொருந்தும் ஜனநாயக மத்தியத்துவம் தவறானது என அதனை ஜனநாயக மத்தியத்துவம் என்பது வெறும் பெரும்பான்மைக்கு சிறுபான்மை கட்டுப்படுவது மட்டுமல்ல ஜனநாயக மத்தியத்துவத்தின் செழுமை என்பது கட்சிக்குள் வெளிப்படையான விரிவான விவாத உரிமை கட்சி உறுப்பினர்களின் சித்தாந்த அரசியல் உணர்வை அதிகரித்தல் கட்சி உறுப்பினர்களையும் அவர்கள் சார்ந்த கிளைகளையும் செயல்பட வைத்தல் விமர்சனம் சுய விமர்சனத்தை ஊக்குவித்தல் குழுவாத போக்குகளை தவிர்த்தல் கருத்து வேறுபாடுகளை பொதுவெளியில் பேசாமல் இருத்தல் ஆகிய அம்சங்களுடனும் இணைந்துள்ளது இதனை நமது கட்சியின் அமைப்பு சட்டம் தெளிவாக முன்வைக்கிறது அதுவே லெனின் நமக்கு புரட்சிகர கட்சி அமைப்பு பற்றி கற்றுத்தரும் பாடமாகும் அத்தகைய ஒரு வலுவான கட்சியை உருவாக்க உறுதியேற்போம் கட்டுரைக்கு உதவிய நூல்கள் ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் லெனின் விமர்சன உரிமையும் செயல்பாடுகளுக்கான ஒற்றுமையும் லெனின் கட்சி அமைப்பின் கோட்பாடுகள் கம்யூனிஸ்ட் அகிலம் லெனினும் புரட்சிகர கட்சியும் பவுல் பிளான்க் இரண்டாயிரத்தி பதினைந்து சிபிஐஎம் ஆவணம் சிபிஐஎம் கட்சி அமைப்பு சட்டம் நன்றி